நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான விளக்கங்கள் நற்றினையின் பகுதிக்காக உங்கள் தொழில் முக்கணி என்ன நேயர்களை எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் சரவணன் ஒருத்தர் அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செய்யறாரு அவரு அன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ளார போறாரு போகும்போது அவங்க அம்மா ரொம்ப ஆச்சரியமா அடே சரவணா வாடா எப்ப வந்து இப்பதான் வரியா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க ஆமா அம்மா சொல்லி சவ்ரா சரணுடைய அப்பா என்னடா எப்பயுமே கூப்பிட்டா கூட வரமாட்டேன் இல்லப்பா இந்த மாதிரி ஒரு வாரம் ட்ரைனிங் போட்டிருக்காங்க நம்ம ஊர்ல அதனாலதான் இன்னைக்கு கிளம்பி வந்தேன் அப்படி வந்து நம்ம வீட்டுல இன்னைக்கு இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரணுடைய அம்மா கேக்குறாங்க அப்ப ஒரு வாரம் இங்கேதா தங்க போற அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கேக்குறாங்க அடா இல்லம்மா ஒரு வாரம் ட்ரெயினிங் இருந்தாலும் அவங்களே இடம் கொடுத்துருக்காங்க அங்கதான் தங்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா போயிடுச்சு சரி இதனால என்ன பண்றது வேலையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது சரணோடைய அப்பா சொல்றாரு உள்ளார தாத்தா இருக்காரு போய் பாரடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரினு தாத்தா ரூமுக்கு போறான் தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடான் தாத்தாவுக்கு சரணோடைய குரல் கேட்டது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா தாத்தாவும் இந்த சரணும் ரொம்ப சின்ன வயசுலாம் ரொம்ப சந்தோஷமா எங்க போனாலும் தாத்தா கூட தான் ஒட்டிக்கிட்டே இருப்பானா இந்த சரவணன் விடுகதையெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதனால தாத்தாவுக்குறே சந்தோஷம் அப்புறம் வந்து சரவணன் வந்து இது பண்றான் பேசி இது மாதிரி எப்படி தாத்தா இருக்கீங்க ஹம் எனக்கு என்னடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் உடனே கிளம்புறான் ரூமை விட்டு கொஞ்ச கூட இருக்கல உடனே சரவணன் ஒரு நிமிஷம்டா எனக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்றாரு சரித்த தாத்தா எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் தண்ணி எடுத்துட்டு வந்து அவரோட டம்ளர்ல ஊத்துறான் ஊத்துன உடனே தாத்தா வந்து சரவணன் கேள்வி கேட்கிறாரு சரவணா தாங்க முடியாத பாரம் அப்படின்னா எதுன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே சரவணனுக்கு உள்ளக்குள்ளார மனசுக்குள்ளார திட்டுறான் நானே இப்பதான் வந்திருக்கேன் இந்த கிழவனுக்கு ஒரு வேலையே இல்லை தாங்க முடியாத பாரம்னா என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு மனசுக்குள்ளார திட்டிகிட்டு வெளியில வந்து தாத்தா அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு நீ ஏன் சொல்லிட அப்படின்னு சொல்றான் ஒன்னே சரி சரி நீ யோசிச்சு நாளைக்கு வருவாலை நாளைக்கு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளில வரவேன் சரவணைய அப்பா சொல்றாரு டே என்னடா தாத்தாட்ட பேசினியா ஆ பேசிட்டப்பா எல்லாத்தையும் கேட்கறதுக்குலாம் ஒரு குறியில பதில் சொல்றான் சரி நாளைக்கு கிளம்பிடு நான் உனக்கு போகும்போது உன விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க அடுத்த நாள் வந்து இவன் ஆபீஸ்க்கு கிளம்புறான் கிளம்பும்போது வீட்டுல அம்மாட்ட தாத்தாட்டெல்லாம் சொல்லிட்டு அவங்க அப்பா கூட பைக்ல போறான் எப்பயுமே பைக்ல போகும்போது அவங்க தெரு முனை வரைக்கும் அவங்க தாத்தா வந்து அவனை பாத்துட்டே இருப்பாங்க தெரு முனையில டேர்னிங் ஆகுறப்ப இந்த சரவணன் அவங்க தாத்தாவுக்கு டாடா காமிப்பான் சின்ன வயசுல அந்த நக அந்த ஞாபகத்திலேயே அவங்க தாத்தா அவன் போற வரைக்கும் பாத்துட்டு இருக்காரு அவங்க அப்பா கூட பின்னாடி போகும்போது ஆனா இந்த சரவணன் அதெல்லாம் மறந்துட்டான் அவன் அந்த தெரு போகும்போது அப்படியே திரும்பி கூட பார்க்கல ஆனால் தாத்தா இவனை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே இதா மனசு இதாக உடைஞ்சி போய் ஐயோ என்னடா நம்ம பேரம் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டு போறாரு அவனும் போயிடறான் அன்னைக்கு போய் ட்ரெயினிங்கில் ஜாயின் பண்ணிடறான் அப்புறம் திடீர்னு கொஞ்ச நேரத்தில் வந்து போயிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக இதாகிடுது அன்னைக்கு வந்து அவங்க தாத்தாவுக்கு நெஞ்சுவலி வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா வந்து இறந்து போயிடுறாரு அந்த செய்திய வந்து சரணுடைய அப்பா வந்து அவனுக்கு போன் பண்ணி சொல்றாங்க தாத்தா இந்த மாதிரி ரொம்ப நெஞ்சு வழியோட இருந்திருக்காருடா அவருக்கு ரொம்ப மூட்டு வழி போல நம்ம சரியா பேசாததுனால அவர் எதையுமே சொல்லாம அவர் இறந்து போயிட்டாரு அதனால இன்னைக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவன் ட்ரெயினிங்ல இருந்து அட்டன் பண்ற இடத்துல கேட்கும் அவங்க இன்னும் ஒன் ஹவர் கிளாஸ் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதே முடிச்சு அவன் அங்கிருந்து கிளம்பி அவங்க தாத்தாவோடைய துக்காரியத்துக்கு போறான் வீட்டுக்கு போனோடனே பந்தல் எல்லாம் போட்டு எல்லாம் இதெல்லாம் இருந்து எப்படியோ தாத்தாவோட சடங்கு எல்லாம் முடிஞ்சிரு திரும்பவும் வந்து அவனுடைய அந்த காரியம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் தன்னுடைய அலுவலகத்துக்கு போறான் பணிக்கு அப்படி போகும்போது இவங்க தாத்தாவோட வயசுல அவங்க ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை செய்யறாரு அவர் அந்த கூட்டுற இந்த வேலையெல்லாம் செய்வாரு அப்படி இருக்கும்போது அவரை பார்த்தோடனே இவனுக்கு பயங்கர கோவம் வருது அவருட் வந்து சொல்றாரு அவர் பேர் சிப்புராஜா ஏன் சார் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இந்த வயசுல வந்து என்ன அவசியம் இவரு வந்து அதுக்கு சொல்றாரு என்னப்பா பண்றது எங்களுடைய எங்க நேரம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் சார் உங்க வீட்டுல எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் இல்லையா நீங்க எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டு செய்றீங்க அப்படின்னு சொல்லி சரவணன் வந்து கேக்குறாரு உடனே இந்த அவரு சொல்றாரு சொந்தங்கள் சொந்தம் எல்லாம் இருந்தும் என்னைகிட்ட தான் இருக்குது என்ன என்னன்னு கேட்க ஒரு நாதி கிடையாதுங்க ஐயா எங்கிட்ட யாரும் வந்து எதுவும் இது பண்ணிக்க மாட்டாங்க அதனாலதான் ஏதோ குழப்புக்கு வந்துட்டு போறேன் சலிச்சமா மனவேதனையோட சொல்றாரு சொல்லிட்டு போயிடுறாரு ஏமா உட்கார்ந்து இருக்கான் வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது எனக்கு சாயந்தரம் உட்காந்து யோசிக்கிறான் தன்னுடைய தாத்தா தாங்க முடியாத பாரம் அப்படின்னா என்ன நம்மள்ட்ட கேட்டாரு ஆஹ் இவர் சொல்லவும் இவர் சொன்ன பதிலுக்கும் அதுக்கும் ஏதோ இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் யோசிச்சு பாத்திருக்கோம் ஒன்னொன்னா யோசிச்சு பார்க்கும் போது நம்ம சின்ன வயசுல இருந்து தாத்தா கூட எப்படி இருந்தோம் ஆனா அவர்கிட்ட நம்ம ஃப்ரீயா எதையுமே பேசலயே நம்ம வீட்டுல இருந்து வெளியில வரும்போது கூட அவருக்கு நம்ம எப்பவுமே டாடா காம்பமே இதையெல்லாம் அவர் மனசுலயே வச்சிருந்துருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரொம்ப அழுகுறான் அவனால அன்னைக்குதான் வந்து அவங்க தாத்தா இறந்ததுன்னுடைய துக்கமே அவனுக்கு அன்னைக்குதான் புரிஞ்சது அப்போதான் தாங்க முடியாத பாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத அவனுக்கு தெரிய வந்துச்சு தாத்தா கூட கொஞ்ச நேரம் நம்ம பேசியிருந்தா தாத்தா வந்து அந்த வழியை நம்மள்ட்ட எப்படியும் சொல்லியிருப்பாரு நம்மளும் போய் காமிச்சிருந்துருக்கலாம் அவருடைய மன ஆறுதலை நம்ம நம்மளும் எனக்கு தீர்த்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல உட்கார்ந்து யோசிக்கலான் அதுக்கப்புறம் தான் அவன் அவங்க வீட்டுக்கு கிளம்பி அந்த வாரம் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கூடயும் அப்பா கூடயும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அன்பா அவங்களோட பேசிட்டு இருக்கான் அம்மாவுக்கு கூட கையில வந்து எப்பயுமே கைவலி கைவலின்னு சொல்லுவாங்க அவன் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான் இந்த சரவணன் அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா நம்மள வந்து எப்பயுமே வரமாட்டானே இப்போ இந்த மாதிரி கவனிச்சுக்கிறானேன்னு ஒரே ஆச்சரியம் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் நமக்கு பையன் ரொம்ப அன்பா நம்ம கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் அவங்க அப்பாவுக்கு அவங்க கூட போய் வெளியில போய் டீ சாப்பிடறது ரொம்ப பிடிக்குமா அப்பா அம்மா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி அனைவரிடமே நம்ம வந்து அன்பா பேசணும் அவங்க கிட்ட மனம் விட்டு பேசணும் இல்லைனா தாங்க முடியாத பாரம் நம்மளையும் அழுத்தி விடும் நன்றி வணக்கம்